ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணாயீத்தமத்தே நமவீத்தியமவிரோவம் வி பிரம்மாசமு தர்வகதம் பிரியம்திஷ்டம் இந்த பதினாலு பதினஞ்சு ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து தான் படிக்கணும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ரெண்டு ஸ்லோகத்து மூலம் கர்மத்த யோகமா செயரத்துக்கு இன்னொரு பாவனையை சொல்லிக் கொடுக்கிறார் முதல்ல நியத்த பாவனைன்னு பார்த்தோம் ரெண்டாவது யஜ பாவனை மூணாவது யோக பாவனை கடவுளுடைய கட்டளைன்னு நினச்சி கர்மத்தை பண்ணுறது கடவுளுக்கு பண்ணுற பூஜைன்னு நினச்சி நம்முடைய செயலை புரிவது மனசை சுத்தம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வேண்டி கர்மத்தை பண்ணுறது இப்போ சொல்லக்கூடிய பாவனை தர்மங்கிற பாவனை அதாவது சமூகத்தில் தர்ம சக்கரம் அப்படிங்கிறது ஒன்று சுழன்று கொண்டே இருக்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னு கேட்டால் எல்லா உடம்புகளும் உணவுப் பொருளிருந்து உண்டாகிறது அன்னாத் பவந்தி பூதானி பூதானின்னா ஷரீராணி எல்லாருடைய உடம்பும் உணவுலேருந்து தான் உற்பத்தி ஆகிறது இதனுடைய சூக்மம் எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும் உணவு எதனால் வருகிறது அப்படின்னு கேட்டால் உணவு மழையினுடைய துணையினால் தான் வருது மழை பெஞ்சாத்தானே உன்ன உணவும் கிடைக்கும் தானும் ஒரு உணவாகிறதுன்னு திருக்குறளை படிக்கிறோம் இல்லையா துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை அப்படிங்கிறார் திருவள்ளுவர் இந்த மழைங்கிறது உணவுப் பொருளை உண்டு பண்ணுவதோடு மட்டுமல்லாமல் தானும் ஒரு உணவுப் பொருளாக இருந்து உதவுகிறது உடல் வாழ்க்கைக்கு உதவுகிறது என்பதை இந்த திருக்குறளும் சொல்லியிருக்கு ஆகையினால மழையினால தான் உணவுப் பொருள்கள் எல்லாம் உற்பத்தி ஆகின்றன மழை எதனால் வருகிறது அப்படின்னு கேட்டால் நாம் முறையாக வாழ்கிற வாழ்க்கையின் மூலம் ஏற்படுற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இதில் நம்பிக்கை இருக்கிறவர்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் வள்ளுவரே மழைங்கிற வான் சிறப்பு யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்குன்னு இன்னொரு திருக்குறள் இருக்குது இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் தண்ணீர் தேவை நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னால் மழை வானின்று வான் ஒழுக்கின்றி அமையாதுன்னு சொல்லுவார்கள் சிலர் ஒழுக்கின்றி வானமையாது வானின்றி நீரமையாதுன்னு படிக்கணும் ஒழுக்கம்ங்கிறது வந்து இந்த இடத்துல ஒழுக்கு என்பதே ஒழுக்கம் என்றும் சொல்கிற வழக்கம் ஆகையினால நம்ம ஒழுங்காக வாழ்ந்தோம்னா அதுக்கு ஒரு மாபெரும் சக்தி இருக்குது அந்த சக்தியை தான் இங்கே யஜ்யங்கிற சொல் குறிப்பிடுகிறது இதற்கு விளக்க உரை ஆசிரியர்கள்லாம் அபூர்வம் என்று சொல்கிறார்கள் அதாவது நாம் செய்யக்கூடிய ஒழுக்கமான முறையான நல்ல செயல்களுக்கு ஏற்படுற ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் மழையாக பொழிகிறது மழை உணவுப் பொருளாக மாறுகிறது உணவுப் பொருளுக்கு துணை புரிகிறது அந்த உணவுப் பொருள் தான் உண்டு பண்ணுறது உடம்பை உண்டு பண்ணுறதுன்னு பார்க்குறோம் சரி அந்த அபூர்வம் அந்த அதிர்ஷ்ட சக்தி எதனால் வருகிறது புண்ணியம்னு அர்த்தம் சுருக்கமாக சொன்னால் புண்ணியத்தினால்தான் மழை பெய்கிறதுன்னு சொல்கிறோம் அந்த புண்ணியம் எதனால் வருகிறதுன்னா நாம் செய்யக்கூடிய மனதினாலும் வாக்கினாலும் உடம்புனாலேயும் பண்ணக்கூடிய கிரியைகளால் தான் ஏற்படுகிறது யஜ்ஞா கர்ம சமுதவா சரி இந்த காரியத்தைெல்லாம் எப்படி செய்யறது எப்படி நம்ம எண்ணணும் எப்படி பேசணும் எப்படி செயல் புரியணுங்கிறது சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்ம என்றால் வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறள் போன்ற நூல்கள் எல்லாமே எவ்வாறு நாம் செயல் புரிய வேண்டும் எவ்வாறு வினையாற்ற வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன அந்த சாஸ்திரங்கள்லிருந்து தான் செயல்கள் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன சாஸ்திரங்கள் எவ்வாறு நாம் செயல் புரிய வேண்டும் என்பதை உபதேசம் செய்திருக்கிறது கர்ம பிரம்மோத்பவம் வித்தி இந்த வேத புராண இத்திகாசங்கள் இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா காலங்காலமாக நம்ம மனிதர்கள்டருந்து வந்ததுன்னு சொன்னாலும் ரிஷிகளுக்கு கடவுள் மூலமாக வரப்பட்டதுன்னு சொல்லி பிரம்ம அக்ஷர சமோத்பவம் அழியாத ஆண்டவனிடமிருந்து இந்த படைப்பு கடவுளிடமிருந்து வேரங்கள் தோன்றின ஆகையினால தஸ்மாத்து எனவே சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்யே பிரதிஷ்டிதம் எல்லா சாஸ்திரங்களுடைய நோக்கமும் புண்ணியத்தை உண்டு பண்ணுவதில் அமைந்திருக்கின்றன நற்செயல்களின் விளைவுகளை உண்டு பண்ணுவதில் அமைந்திருக்கின்றன ஆக இந்த நல்வினை தீவினை அறம் பழி இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் திருக்குறள்லேயும் நிறைய கேள்விப்படுறோம் ஆக இந்த தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்கள் எல்லாம் நல்ல செயல்களை செய்து அதன் மூலம் புண்ணியத்தை உண்டு பண்ணி அதில் தான் நிலை பெற்றிருக்கிறது யஜ்யே பிரதிஷ்டிதங்கிறத இந்த எடுத்துக்கலாம் எப்பொழுதுமே சாஸ்திரங்கள் சமூகம் ஒழுங்காக முறையாக வாழ வேண்டும் என்பதைத்தான் குறிக்கோளாக கொண்டிருக்கிறது ஆகவே எப்பொழு எங்கும் எல்லோருக்கும் நன்மையை செய்யக்கூடிய சாஸ்திரங்களானது முறையான வாழ்க்கையை உபதேசிப்பதில்தான் நிலை பெற்றிருக்கிறது எனவே யஜ்யத்தின் பெருமையை புரிந்து என்று படைப்பு கடவுளான பிரஜாபதி தேவர் மக்களுக்கு உபதேசம் செய்தார்னு முதல்ல கிருஷ்ணர் சொன்னார் பத்தாவது ஸ் ஸ்லோகத்தில் சகயக்ஞா பிரஜா சிருஷ்டுவான்னு அதிலேருந்து இதை கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும் ஆகவே இது முறையான ஒரு செயலில் இருக்குது செயலை சார்ந்து இது எல்லோரும் பொறுப்போட கடமைப்பட்டிருக்கு இந்த உடம்பில் நம்ம உடம்பில் ஒரு ஒரு உறுப்பும் சரியாக செயல்பட்டால் உடல் வாழ்க்கை சீராக நடக்கும் அது மாதிரி இந்த உலகமே காஸ்மிக் பாடிங்கிறோம் எப்படி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு செல்லும் இந்த உடம்பினுடைய சீரான வாழ்க்கைக்கு உதவி செய்யணுமோ அப்படி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவரவர்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் எனவே நானும் இந்த சமூகத்துல பொறுப்பாளிங்கிற உணர்ச்சியோட செயல்படுறதுக்கு பேர் தான் தர்ம பாவனின்னு பேர் இந்த இரண்டு ஸ்லோகங்களும் உபதேசிக்கின்றன இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த ஸ்லோகம் சொல்ல போகிறது அதை நாளை பார்ப்போம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிஓம் அன்னி பூத்தன பர்ஜனியதன்னா பர்ஜய் கர்மமுரசமுகம் ப்ரம